அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலியிலிருந்து சும்மா நுவேல் இந்திரா சிந்தனையின் தலைப்பு மன உறுதி அமெரிக்க நட்டைச் சேர்ந்த ஃபோர்ட் கார் கம்பெனியினுடைய உரிமையாளரை ஒரு வாலிபன் ஒரு நாள் சந்தித்து உங்களிடம் ஏராளமான செல்வமும் பணமும் குவிந்து கிடக்கிறதே எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கக்கூடாதா என கேட்டான் அந்த தொழிலதிபர் உன்னுடைய இளமையையும் வாலிபத்தையும் எனக்கு தர முடியுமானால் தந்துவிடு எனது செல்வத்தை உனக்கு கொடுத்து விடுகிறேன் நான் மீண்டும் இந்த வயதை அடைவதற்குள் இதைவிட பல மடங்கு செல்வம் சேர்த்து விடுவன் என்றார் மன உறுதியோடு ஆம் ஒரு அழகிய சிற்பம் கூட ஒரு ஒளி யோசையில்தான் ஆரம்பமாகிறது ஒரு கடல் கூட ஒரு துளியில்தான் ஆரம்பமாகிறது ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான் உலகை ஆள்கிறான் புலியை கண்டு பயந்து ஓடுகிறவன் புலியால் துரத்தப்படுவான் எவன் புலியை எதிர்த்து நின்று போராட தயாராக இருக்கின்றானோ அவன் தைரியத்தின் முன் புலி கூட பூனையாகி விடுகின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீப்பொறி ஏற்படுத்தினால் போதும் அது பெரும் நெருப்பாக பொங்கி பிரவாகம் எடுத்து வெப்பத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் ஊக்கத்தின் பின்னணி சிந்திப்போம் மன நமது செயல்களை நாம் மேற்கொள்வோம் நன்றி